அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே கடவுள் என்பவர் நிச்சயமாக இருக்கிறார் என்பதுதான் இந்த குரலினுடைய பொருள் இறைவன் இல்லை என்று சொல்வதைக் காட்டிலும் இருக்கிறார் என்று சொல்லவே அதிக அறிவு வேண்டும் இல்லை என்கின்ற அறிவு எப்படி வருகிறது என்றால் இருப்பது விளங்காமல் தான் இல்லை என்ற அறிவு ஏற்படுகிறது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேறு காலத்தில் அறியப்படவில்லை அப்பொழுது இல்லை என்று சொல்லியிருக்க கூடும் ஆனால் இப்பொழுது இருக்கிறது எப்படி ரிஷிகளுக்கும் மகான்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் விளங்கிய பொருள் நக்கு விளங்கவில்லை என்று சொல்லலாமே தவிர இல்லை என்று நீ பொருத்தமா கடவுளை நம்பாத ஒருவர் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவருக்கு எதன் அடிப்படையில் ஒழுக்கத்தை போதிப்பது நீ தவறு செய்தால் பிறருக்கு துன்பம் வரும் அதனால் ஒழுக்கமாக இரு என்று சொன்னால் அவன் சொல்லலாம் அவங்களுக்குத்தானே கஷ்டம் எனக்கு என்ன இன்னொருத்தனை கஷ்டப்படுத்தினா எனக்கு நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லை இல்லை நீ பின்னால வாழ்க்கையில் கஷ்டப்படுவே அப்படின்னு சொன்னா அது என்னைக்கோ வரப்போறது பார்த்துக்கலாம் அவரை நான் செத்து போயிட்டா அதுவும் இல்லைங்கலாம் இல்லை நீ செத்து போனாலும் மறுபடியும் அனுபவிக்கணும்னு நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் இவர்கள் நாஸ்திகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே தவறு செய்வதை கூடாது என்பதை பகுத்தறிவாளர்கள் எவ்வாறு போதிக்கிறார்கள் என்பதிலே மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மிகச்சிலர்தான் இருந்தாலும் அவர்களுக்கு நம்முடைய ஊடகங்கள் மிக முக்கியத்துவம் தருவதால் இதை சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்திலே நாம் இருப்பதால் இதை பற்றி பேசுகிறோம் இல்லையென்றால் இவர்களை ஒரு பொருட்டாகவே நாம் மதிக்க தேவையில்லை இவர்களை நாம் முற்றிலும் இக்னோர் செய்யலாம் இருந்தாலும் சுவாமி நீங்களே இவ்வாறு இதையெல்லாம் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் இன்றைக்கு ஊடகங்கள் வாயிலாக விஷக்கருத்துக்கள் மிகவும் பரப்பப்படுகின்றன எனவே நாமும் ஊடகங்களை பயன்படுத்தி சிறந்த கருத்துக்களை மக்களுக்கு வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது ஊடகங்கள் வாயிலாக நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் போராகவே தோன்றுகிறது எனக்கு ஆகவே அனைவரும் இவ்வாறு கடவுளை பற்றி சொல்லும் பொழுது சற்று ஆழமாக அழுத்தமாக சொல்லுவதை தவறாக கருதாமல் இது தேவைதான் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் நம்முடைய புண்ணிய பாவங்களுக்கு தகுந்தார் அவர் பல பிறவிகளை கொடுப்பார் இப்படி பண்பாடு ஒழுக்கம் ஆகியவற்றை கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி ஒரு முதலாளியினுடைய பார்வையிலே பணியாளானவன் வேலை செய்ய வேண்டுமோ அப்படித்தான் ஆண்டவன் இருப்பதாக கருதி அவருக்கு கட்டுப்பட்டு நாம் நியாயமான அச்சத்தோடு வள்ளுவர் சொல்லுகிறார் அல்லவா தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் என்று அந்த அடிப்படையிலே நாம் கடவுளுக்கு கட்டுப்பட்டு தெய்வத்துக்கு உயிரச்சம் என்கிறார் வள்ளுவர் மற்றொரு இடத்துல அதற்கெல்லாம் கட்டுப்பட்டு நாம் ஒழுக்க வாழ்க்கையை கடைப்பிடிக்க வேண்டும் எனவே கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில தான் சமூகத்தினுடைய சட்டத்திட்டங்களை மதிப்பது ஒழுக்கங்களை கடைப்பிடிப்பது என்பது அமைந்திருக்கிறது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் அரசாங்கத்தினுடைய சட்டத்தை மதிக்கணும் அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது காவல்துறை இருக்கிறது கோர்ட் இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் இருக்கணும் காவல்துறையாவது கோர்ட்டாவது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று ஒருவன் நினைப்பானே அது எவ்வளவு முட்டாள்தனமோ அதை காட்டிலும் பல மடங்கு முட்டாள்தனம் கடவுள் என்று ஒருவர் இல்லை அவர் புண்ணிய பாபமும் இல்லை அவர் எனக்கு அந்த புண்ணிய பாபத்துக்கு தகுந்த பலனையும் கொடுப்பதில்லை என்பது வடிகட்டின முட்டாள்தனம் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொல்லும் அரசனை கூட ஏமாற்றி விடலாம் தெய்வத்தை எவராலும் ஏமாற்ற முடியாது என்பதை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்ற குரலையும் நாம் நினைவிலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் கருத்துக்களை நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு